வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சத்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தன் தபோனி சுகாச்சாரியருடைய திருத்தந்தையார வேதவியாசர் உலகமே கஷேமடைய வேணும் என்பதற்காக மகாபாரதத்தை கொடுத்தார் தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் அதாவது ஆறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே பாரதத்தில் நன்கு விளக்கப்பட்டுள்ளன அறம் தர்மம் தர்மம் இருந்தாலே மற்ற மூன்றையும் நாம் பெற முடியும் தர்மத்துக்கு விரோதமாக அத்தை கணிசிக்காமலோ அதை இகழ்ந்தோ அது எதற்காக என்று கேள்வி கேட்டுக்கொண்டோ இருப்பது நல்லதல்ல அதை நாம் எத்தனையோ விதத்தில் புரிந்து ஆனால் அந்த தர்மத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறான் தன்னுடைய தம்பு பிள்ளைகளுக்கு அரசை பிரித்து கொடுக்கும் ஊர்பாதையை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தால் தர்மமும் வாழ்ந்திருக்கும் தார்மிகன் தர்மத்தை காத்தவன் என்கிற புகழும் திருத்தராஷ்டிரத்தில் நீங்காமல் நிலைத்திருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே அவனுடைய நூறு பிள்ளைகளுடைய உயிரும் பிழைத்திருக்கும் ஆனால் அது ஏதுமே நடக்காமல் போயிற்று காரணம் தர்மத்தை காக்காமல் போனது ஒரு கைகையை தர்மத்தை காக்காமல் மறந்தாள் தன் பிள்ளைக்கே பட்டங்கேட போனாள் குலசேகர பெருமாள் அழகா ஒரு பாஷரத்தாலே இதை விளக்குகிறாள் பின்பற்றா நுண்மருங்குள் என்னையும் நிழ்வானில் போக்கினாய் எங்கச்சாய் கைகேயி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே உன்னுடைய பிள்ளைக்கு நல்லது பண்றதா நினைச்சுன்னு நீ தீங்கிழத்து விட்டாய் இப்ப நீ கேட்ட வரத்தினால ஆருக்கேன்னு நன்மையா என்று பார் உனக்கு நன்மையா பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டாய் கடைசியில் அவன் சடைமுடி கோலத்தோடு தவ உருவில் வாழ்ந்து விட்டான் உன் பிள்ளைக்கு நன்மையா பதினாலு ஆண்டுகள் அழுதான் நாட்டு மக்களுக்கு நன்மையா ராமனையே இழந்தார்கள் உன் கைப்பிடித்த கணவனுக்கு நன்மையா இறந்தே போனான் கடைசியில் யாருக்குமே இல்லாத போட்டு சொல்லு ஆனால் தர்மத்தை மீறி நடந்தோமானால் சாஸ்திரம் விதித்திருக்கிற தர்மத்தை மீற பார்த்தால் மரபுகள் வரைமுறைகள் இவைகளை மீறினால் கொஞ்ச நாளைக்கு இனிக்கிறாபல் இருக்கும் ஆனால் நாள் பட நாள் பட கஷக்க தொடங்கும் அப்ப வரக்கூடிய ஆபத்த நம்மால் எதிர்கொள்ள முடியாமலே போய்விடும் அதற்காகத்தான் தர்மத்தை எப்போதும் காக்க வேணும் என்கிறார்கள் மறந்திருந்தான் திருத்தராஷ்டிரன் அவனுக்கு தர்மத்தை உபதேசிக்கிறார் விதுரத் திருத்தராஷ்டிரன் கேட்டானோ அல்லவோ யாம் அறியோம் ஆனால் நாம் அவச்சம் கேட்டு அதன்படி நடக்க தர்மத்தை ஒன்றாக சொல்லலாமா ரெண்டாக சொல்லலாமா மூணா சொல்லலாமா நாலா சொல்லலாமா எப்படியும் சொல்லலாம் ஒரு பத்து வரைக்கும் ஒன்னொன்னா சொல்றார் விதர் ரெண்டு ரெண்டா சொல்றார் மூணு மூணா சொல்றார் அதுல இப்ப நாம ஐந்து ஐந்தாக சொல்வதை பார்த்தோம் கடந்த நாள் சந்திக்கும் போது நம் தாய் தந்தை அக்னி ஆத்மா கடைசியாக மிக உயர்ந்த குரு இந்த ஐவரையும் காக்க வேணும் இவர்களெல்லாம் தெய்வங்கள் இந்த அஞ்சை சொன்னார் கேட்டு எனவே அடுத்த ஐந்த பத்தி சொல்லப்பெறார் பெரும் புகழ் வேணுமா உயர்ந்த கதி கிடைக்க வேண்டுமா நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமா அப்போது இந்த ஐவரை பாதுகாத்துக்கொள் இந்த ஐம்பரை பூஜிக்க வேணும் ஏற்கெனவே பாதுகாக்க வேணும்னு சொன்னார் இப்ப சொல்ல போது பூஜிக்க வேணும்னு சொல்லுகிறார் யாரைவரை பன் செய்வ பூஜையன் லோகே யஷஹா பிராப்னோதி கேவலம் எப்போதும் புகழ் கிடைக்கும் இவ்வைவரை பூஜிப்பாயானால் தேவான் பித்ருண் மனுஷாம் பிக்ஷூன் அதிமான் தெய்வத்தை தொழுவாய் பூஜிப்பாய் பிதற்களை தொழுவாய் பூஜிப்பாய் மனிதர்களை தொழுவாய் பூசிப்பாய் சன்னியாசிகளை தொழுவாய் பூசிப்பாய் அதிதி வந்திருக்கிற விருந்தாளிகளை தொழுவாய் பூசிப்பாய் இவ்வழிவரை பூசிக்க வேணும் பூசிக்கத்தக்கவர்கள் அவர்களை பூஜனீயர்கள் அவர்களை பூஜித்தால் உனக்கு புகழும் கிட்டும் மிக உயர்ந்த வாழ்வும்ட்டும் அல்ல முதல்ல சொல்றார் தெய்வங்களை பூஜிக்க வேணும் இத கண்ணனை கீதையில் ரொம்ப அழகுற விளக்கி உள்ளார் தேவான் பாவயதானேன தே தேவான் பாவயந்த பரஸ்பரம் பாவயந்தேயரமாப் சர்ஜுனா உங்களையும் படைத்தேன் மனிதர்களையும் படைத்தேன் தெய்வங்களையும் படைத்தேன் வருண பகவான் மழை கொடுக்க வேண்டியவர் இந்திரன் அனைத்து தேவதகளையும் பாதுகாக்க வேண்டியவர் அக்னி சமைப்பதற்கு உதவ வேண்டியவர் வாயு அனைவரையும் ஆஸ்வாசப்படுத்தி பிராணவாயுவாக இருந்து உயிரோட்டத்துக்கே காரணமாக இருக்க வேண்டியவர் சூரியன் வெப்பத்தை கொடுக்க வேண்டியவர் உஷ்ணத்தை கொடுக்க வேண்டியவர் எப்போதும் மழைக்கு அதிபதியாக அதை தூண்டிவிடுபவராக இருப்பவர் சந்திரன் குளிர்ச்சியை கொடுப்பவர் இப்படி ஓரோரு தேவதையை படைத்திருக்கிறேன் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியத கொடு பதிலுக்கு அவர்கள் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள் தேவான் பாவையத்தானேன தே தேவான் பாவையன் தூ நீ கொடுக்க வேண்டிய ஆசுத்திய கொடு அப்பப்ப அவர்களுக்கு என்ன படைப்பு கொடுக்க வேணுமோ என்ன யாதம் யஜ்யம் ஹோமம் முதலானவை செய்ய வேண்டுமோ அதை விடாமல் நீ செய்து கொண்டு வந்தால் மழை முதலானவற்றை அவர்கள் விடாமல் கொடுப்பார்கள் காற்று தன்னடைய வீசும் இயற்கை மட்டும் நமக்கு ரொம்ப உதவியா இருந்து விடுத்தும்னு வச்சுக்கோம் அப்ப இந்த தேவதாம் நமக்கு அருள் புரியறான்னு அர்த்தம் அவர்கள் அருள் இருந்து எத்தனையோ நன்மை நடக்கும் சூரியன் சரியா பிரகாசிப்பார் மழை சரியா வந்துட்டு போயிடும் காற்று நல்லா வீசும் எல்லா இடத்துலயும் சுபிக்ஷமா இருக்கும் பச்சை பசுக்கும்னு விட்டாலே பாதி பாதி தொந்தரவு போடுதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இங்க நெருப்பு குடிச்சு விடுவோம் அங்கே காற்று வந்துடும் சூராவளி வந்துடும் சுனாமி வந்துடும் இதெல்லாம் ஆபத்து தானே ஐந்து பூதங்கள் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்துருக்கும்னு சொன்னால் மேற்கொண்டு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்ப அந்த தேவதகளை நாம் கண்டிப்பாக கொழ வேண்டும் அதுதான் இங்க சொல்றார் தேவான் பித்ரன் அப்ப தெய்வங்களை தொழுவது முக்கியம் தேவ பூஜை செய்ய வேண்டியது முக்கியம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் தினப்படி இந்த நமஸ்கரிக்க ஒரு ஒன்னும் முப்பத்து முக்கோடி தேவதகள் இருக்கலாமே இவா இத்தனை பேரியமான மணங்க முடியும் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் சூரிய கடவுளர் பன்னிருவர் ருத்ரன் சிவபெருமான் பதினொருவர் அப்ப பன்னெண்டும் பதினொன்று இருபத்தி மூணு ஆச்சு அஷ்டவசுக்கள் 23 மூணு எட்டு முப்பத்தி ஒன்னாச்சு அஸ்வினி தேவதகள் ரெண்டு பேர் முப்பத்தொன்னு ரெண்டு முப்பத்தி மூணு ஆச்சு இதனால தான் ஆண்டாள் கோஷரத்தில் முப்பத்தி மூவர் அமரற்கு முன் சென்று தப்பன் கலியே சுயலாயின்னு பாடுகிறாள் முப்பத்தி மூணு பேருக்கும் தினப்படி எத்தனை மூணு நிமிஷம் வச்சா கூட நிமிஷம் ஆயிடும் நான் எங்க போறது அப்ப தனித்தனியா இவர்களை தொழுது கொண்டிருப்பதற்கு முடியாது அப்போது என்ன செய்யலாம் என்னால் இந்த தேவதெல்லாம் பரதேவதையாக பகவான் விளங்குகிறான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் ராமன் நரசிம்மன் இந்த தேவதெல்லாம் தலைவனா இருக்கிறபடியாலும் இந்த தேவதகள் அனைவரும் பகவானுக்கு உடலாய் அவனுக்கு சரீரமாக இருக்கிறபடியாலும் அவனை பூசித்து விட்டோம் இவர்கள் அனைவரையும் பூசித்ததற்கு சமம் இவர்களை பூசிப்பதை நேரே பெருமானை பூசித்து விடலாம் அதனாலதான் தேவ பூஜை முக்கியம்ங்கிறார் யஜ தேவ பூஜா யாம்னு தாதி யாகம் யஜ்யம் சொல்லமே இது வேறொன்னும் தெய்வத்துக்கு பூஜை செய்வதுதான் யாதம் அதுவே தான் யஜ்யம் தினப்படியே நாம பெருமானுக்கு நம் இல்லத்தில் இருக்கும் பெருமானை பூசிக்க வேணும் ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்கா இல்லையா நம்ம பெருமாள் உள்ளுன்னு ஒண்ணு விஷயம் இருக்கா அது அங்கங்க கட்டடங்க நம்ம இப்ப பாத்துருவோம் சில பேர் பக்தர்களா இருந்து ஆன்மீகத்தில் தெய்வத்திடத்தில் ஈடுபாடு இருக்கிறவாளா இருந்தா முதல்லயே பில்டர் பேசி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தடுப்பு கொடுத்துருங்கோ இந்த இடத்துல பெருமாள் உள்ளு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்வா சில இருக்காது சமையல் உள்ளுக்குள்ளேயே ஒரு அலமாடிதான் கிடைக்கும் அங்க இருப்பா அது கூட இல்லையே ரொம்ப சின்ன இடத்துலதான் இருக்குமா நாளை படத்தை மட்டும் செவத்துல மாட்டிட்டு இருப்போம் எப்படி வேணா இருக்கட்டும் இப்ப நான் தங்கத்திலேயே பெரிய விமானம் கட்டி பெருமாளுக்கு உள்ளு வச்சிருக்கேன்னா சில பேர் தகதக்கிற வெள்ளியில பண்ணி வச்சிருப்பா தங்கமாகவே அனைத்தும் பண்ணி வச்சிருப்பா இப்ப தங்கம் போட்டதுக்காகவோ வெள்ளி போட்டதுக்காகவோ பெருமாளுக்கு எந்த புது பெருமை வந்துடும் போறதில்லை நம்ம இதனால ஒண்ணு சிறந்த பக்தர்களா ஆயிடவும் போறதில்லை நம்ம செய்ய வேண்டியன மனசு தங்கமா இருக்கணும் எப்பவும் பெருமானை பூசிக்க வேண்டும் அவனுக்கு தேவை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி பகிரதம் அஸ்னாமி பிரயத்தாத்மன ஏதோ ரெண்டு புஷ்பம் உள்ளன்பு தூய அன்பைத்தான் பெருமான் எதிர்பார்க்கிறான் அதனால தினமும் பூசிக்க வேண்டும் தினமுமே பூசிக்கணும்னா அப்ப அதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போலாமா செருப்பு கோட உள்ள போலாமா ஆபீஸுக்கு போறதுக்கு ஷூவை போட்டு உள்ள போலாமா அப்படின்னு செய்ய முடியுமா அதுக்கு ஒரு பொழுத ஒதுக்கித்தான் ஆக வேண்டும் சாமி நாங்க எல்லாம் ஏழு மணிக்கு கிளம்புறவா ஆறரை மணி கிளம்பறவாள் நான் சொன்ன பொழுது ஆறுலேருந்து ஆறே கால் ஒதுக்கீங்கோ ஆறரை ஒதுக்கீங்கோ ஒரு பதினைந்து நிமிஷம் நேரம் என்ன செய்து பூசிக்கலாம் பெருமானம் பூஜை பண்ணணும்னு சொல்றே பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்ன நம்மளால பண்ணிட முடியும்னால் கொஞ்சம் மனப்பாடமா தெரிந்திருந்தால் கண்டிப்பா அண்டாளுடைய திருப்பாவை சொல்லலாம் அது மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம் அதை குளித்து வரும்போதே சொல்ல ஆரம்பிச்சுன்னு வந்து குளிச்சு வந்துடுறோம் அவசியம் நெட்டி கிட்டு கொள்ள வேண்டும் அவரவருடைய மத சார்ந்தவர்களோ அந்த சின்னத்தை கண்டிப்பா நெற்றியை தரிக்க வேண்டும் அது நாம பெருமானுடைய திருவடிகளையே நெற்றியில தரிச்சுக்கிறதா அர்த்தம் இல்லையா அதனால தரிக்கும் போதும் பாசுரங்களை சொல்லி கொண்டிருக்கலாம் பெருமான மனத்தால் நினைக்கலாம் அங்க வந்து அமர்ந்த விற்பாடு புஷ்பத்தை சாட்ட வேண்டும் சந்தன மறைத்திருந்தால் சாத்த வேண்டும் ஆராதன கிரமமே தெரிஞ்சிருந்தால் அது ஒரு அரை மணி நேரமாவது பிடிக்கும் அல்லது நாமாவளி தெரியும் கேசவ நாராயண மாதவ கோவிந்த நாமத்தை சொல்லலாம் அதே போல பிராட்டியினுடைய பன்னெண்டு நாமங்கள் தெரியும் அதே மத்யா கூர்மா வராக முதலான நாமங்கள் சொல்லும் ஆழ்வாருடைய பாசரங்கள் அனைத்தும் தெரியும் ஒரு நாலு பாசனம் நமக்கு தெரிஞ்ச பாசரத்தை சொல்றது கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்றது புஷ்பம் சாத்திரம் அது ரொம்ப முக்கியம் பெருமான அலங்கார பிரியன் அவருக்கு பட்டாடை பிடிக்கும் ஆபரணங்கள் எல்லாம் பிடிக்கும் புஷ்பம் பிடிக்கும் நாம எங்க இப்ப பட்டாடைக்கு ஆபரணத்துக்கு போறோம் ஒரு நாலு புஷ்பம் புத்தட்ட பெருமாள் திருவடியில சமரிச்சிட்டு நாம என்ன சமைத்திருக்கோமோ அந்த களிகையை கொண்டு வந்து பெருமான் முன்னாடி வைத்து அவருக்கு அதை கண்டருளை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு சாத்துமுறை பாசரம் சித்தஞ்சிரு காலையை வந்து சேதித்து அடுத்து வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை இந்த பாசரங்களை சொல்லி சாத்துமரம் பண்ணிட்டோம்னால் பெருமான் மிகுந்த திருப்தி அடைகிறான் சரிவன் பதினைஞ்சு நிமிஷத்துல ஆரம்பிக்கட்டோம் தானே இவனிடத்தில் பக்தியை வளர்ப்போம் இப்பதான் ஈர நெல்வதை விதைக்கிறாப்புல விதைச்சிருக்கான் இதுக்கு என்ன தண்ணீர் ஊற்ற வேண்டும் உறவிட வேண்டும் வளர்க்க வேண்டும் அப்ப கடல் அளவுக்கு இவனிடத்தில் நம் பேரில் காதலை வளர்த்து விடலாம்னு பெருமான் சங்கல்பிக்கிறான் அப்ப சின்ன பூஜையான சந்தனம் வேணும் புஷ்பம் வேணும் வாயால் பாசரங்களை சொல்ல வேண்டும் உள்ளத்தால் பெருமானை காணிக்க வேண்டும் ஹாரத்தை காட்ட வேண்டும் அர்ச்சனை பண்ண வேண்டும் கொண்டு வந்திருக்கிற நைவேத்தியத்தை அவருக்கு பண்ணுட்டு உண்ண வேண்டும் இவ்வளவே இது வரைக்கும் பண்றதுக்கு என்ன கஷ்டம் இதுவரைக்கும் ஆணும் பண்ணலாம் இதுவரை பெண்ணும் பண்ணலாம் இதுக்கு மேல இப்ப சால கிராமம் விக்கிரகம் வச்சிருக்கோம் அதுக்கு மேல மந்திரம் தந்திரம் பூஜை அதெல்லாம் மேன்மேலு அதை இந்நார் இப்படி இந்த வேளையில் இப்படி செய்ய அதுக்கெல்லாம் நான் இப்ப போகவே இல்லை அடிப்படையில் ஏதோ நம்ம போல இருக்கிற நாலு பேர் சுவாமி எப்படி பெருமான பூஜிக்கணும்னால் இப்படி பூஜிக்க படம் இருந்தா பண்ணலாமா பண்ணிக்கலாம் அவன் இவன் என்ன கூடன்மின் நெஞ்சினால் நினைப்பான்வன் அவனாக மெழுகல் வண்ணனே அல்வாருடைய சால கிராமம் வச்சிருந்தேன் அதான பூஜை அவர் சிறு சால கிராமத்தில் இருந்து கொள்ளிருக்கிறார் படத்திலும் இருந்து கொள்ளி இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் சால கிராம ஆராதனங்கிறது மிக உயர்ந்தது இன்னும் நம்ம அந்த நிலைக்கு போகலேன்னு வச்சுங்க அப்ப ஒரு சின்ன கண்ணன் ஒரு தவழ்ந்த கண்ணனோ கண்ணனோ வெண்ணை காடும் பிள்ளையோ ஏதோ நமக்கு பிடித்த பகவான எழுந்துருளை பண்ணிக்கொண்டு உள்ள அன்பு முக்கியம் இந்த நிலையிலே நின்னுடனும் அடுத்தடுத்த நிலைகளை அடைய முடியும் விடாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது எப்பாடுபட்டாலும் சரி அந்த சாயங்கால வேலை விளக்கேத்துற வேலையில விளக்கு கண்டிப்பா லக்ஷ்மி பகவான் பெருமானுக்கும் லட்சுமி தேவிக்கும் பல்லாண்டு பாடுட போறேன் அதே காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஒதுக்கிட போறேன் இந்த அரை மணிக்குள்ள நம்ம ஆரம்பிச்சாலே இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே எத்தனையோ நன்மை தயார்க்கும் அதனால தேவ பூஜை முதல்ல உச்சமூடா அடுத்து பித்திருக்களுடைய பூஜை அமாவாசை தர்ப்பணம் மாசப்பிரதேச தர்ப்பணம் அதே கிரகண காலத்துல பண்ணப்படும் தர்ப்பணம் அப்பப்ப ஸ்ராத்தம் நம் தாய் தந்தையருக்கு ஸ்ராத்தம் மேலும் தர்ப்பணத்தின் போது மூன்று தலைமுறைகள் பெயரை சொல்லி தர்ப்பணம் பண்றோம் இதெல்லாம் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டியது பித்திருக்கள் திருப்தி அடைந்தால் ஆரோக்கியம் குடும்பத்தினுடைய நலம் இவைகள் நன்கு இது எங்கோ போய் கடைசியில ஒரு ஜோசியர் பித்ரி சாப்பம் இருக்கு அதான் அந்த குடும்பத்துல விளங்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தேடத்துக்கு ஆரம்பிக்கணும் இது நமக்கு தேவையா சொல்லுங்க நாம செய்ண்டியத்தை ஒழுங்கா செஞ்சுட்டா மூணு நாலு தலைமுறை கழித்து எவனோ என் பேரனோ பேரனுக்கு பேரணும் ஓஹோன்னு வரீஷா வாழ்க்கையில கஷ்டப்பட போய் அவர் தன் ஜாதகத்தை எடுத்துன்னு போனா என்னோ இருக்கிற குற்றம் சொன்னால் தேவையில்லையே எதுக்கு நம்ம வர்ற சந்ததிகளுக்கு குற்றத்தையா தேடி வைக்கணும் அப்ப பித்திருக்களுக்கு செஞ்சுவிட வேண்டிய தர்மங்கள் விடாமல் செய்ய வேண்டும் மனுஷர்கள் மனிதர்கள் ஆற ஓடி சென்று உதவ வேண்டாமா வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே ஹே பீடபராதி ஜானரே இது பாரத தேசத்தினோட முக்கியமான பாட்டு வைஷ்ணவங்கிறது யார் யாரேனும் ஒருத்தன் துன்பப்பட்டால் ஓடோடி போய் அவன் உதவி செய்கிறானோ அந்த மனிதன் எவனாக வேணுமானாலும் இருக்கட்டும் அவனுக்கு எவன் உதவுகிறானோ அவன்தான் மனிதன் நாம மனிதனாக எந்த மனுஷனுக்கும் உதவுபவனாக இருக்க வேண்டும் எந்த விதத்தில் உருவலாம் அவனுக்கு உணவளிக்கலாம் உடை ஆதரவளிக்கலாம் நல்லதா நாலு வார்த்தை ஆசுவாசப்படுத்தி பேசலாம் செம்பூட்டலாம் அவனுக்கு ஒரு வழி காட்டலாம் எப்படி வேணும்னாலும் செய்யலாம் அதுக்கு கோடி கொட்டி கொடுக்கணுங்கிறதே அல்ல சின்ன சின்ன உதவிகளை கூட செய்யலாம் வயசான மனுஷா இருக்கா யாரானு ரெண்டு வார்த்தை நம்ம கிட்ட பேச மாட்டாளா அப்படியும் வருத்தத்துல இருக்கா வச்சுக்கோ ஒரு பத்து நிமிஷம் அவ நெஞ்சம் மாறும்படிக்கு உட்கார்ந்து பேசினா கூட அதுவே பெரியதான் இக்க இந்த தெருவை இந்த இடத்துல இந்த இடத்த கிராஸ் பண்ணணும் நின்னு நம்ம பாட்டுக்கு போயிருந்தோம்னா பாங்கலே வயசான பாட்டி தொண்ணூறு வயசு கிழவி இருக்கான்னு வச்சுங்க கையை பிடிச்சு அந்த பக்கம் போய் கூட்டும் இந்த சின்ன சின்ன நன்மையாவது நம்ம மனசுல வர வேண்டாமா மனிதர்களுக்கு திக்ஷூன் சந்நியாசிகள் பரம விரக்தர்கள் வைராக்கியமே வடிவெடுத்தவர்கள் அவர்களை ஓரொரு நாளும் பூஜிக்க வேண்டும் அவர்களை பூஜித்தால் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பக்தி வளர்கிறது அவர்களை பார்க்க பார்க்க ஓ அன்னைக்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அன்னைக்கு மத்வாச்சாரியர் அன்னைக்கு ராமானுஷர் இன்னைக்கு இந்த சன்னியாசி அப்படித்தானே இருக்கிறார் என்று அவரை பார்த்து பார்க்கறக்கேவை விழுந்து வணங்குடனும் சன்னியாசிங்கிறவங்க சாாான்யப்பட்டவர்களா அவர்கள் அனைத்தையும் துறந்திருக்க கூடியவர்கள் அவர்களை பூஜிக்க வேண்டும் கடைசி அச்சிக்கு நம்ம வீட்டுக்கு ஆறு விருந்தாளி வந்திருக்காரோ ஒரு நாளும் வயிறு வாடுவதே கூடாது ஓரோரு இல்லக்கரசிக்கு முதல் கடமை யாரும் வீட்டுக்கு வந்துட்டு பசின்னு சொல்லிக் கொண்டு போகக்கூடாது சாப்பிடலா சாப்பிடலான்னு கேட்டுக்க வேண்டாமே ஒரு எண்ணையை போட்டுட்டு போட்டா வந்துடமாட்டாளா எதுவும் வினக்கூடாது ஏதோ கொஞ்சமான ஊட்ட வேண்டும் அல்லவா அப்ப வருபவனுக்கு விருந்தளித்தல் மிக முக்கியம் வயிறு வாடாமல் உடனே பெரிய டைனிங் டேபிள் போட்டு நாற்பது வகை பண்றதை பத்தியே நான் பேச வரல சொல்லப்பட்ட அனைத்துமே சின்ன நிலையில் யாரும் வயிறு வாடக்கூடாது நமக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறோம் இத பத்தி தான் பத்தியோ தாம்பிகத்தை பத்தியோ அது பேச வந்ததே அல்ல பெருவானதை ஒரு நாளும் விரும்புவதும் கிடையாது ஆனால் இந்த ஐவரை அவசியம் பூஜிப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்